வணக்கம் பதினொன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயண முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஜப்பான் நாட்டுடன் ஜவுளி துறையில் தரம் உயர்த்திட இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இரண்டு பட்டாபிராமில் தமிழ்நாட்டின் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட உள்ளது ஒடிசா சுற்றுலா மேம்பாட்டிற்காக சொகுசு போக்குவரத்தை துவக்க திட்டமிட்டுள்ள மாநிலமாகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அமைதியில் ஏகே இருநூற்று ரக துப்பாக்கி தொழிற்சாலை அமைக்க இந்தியாவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள நாடு எது இரண்டு சர்வதேச தொண்டு செய்வதற்கான தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது மூன்று உலக அறிவுசார் சொத்துரிமை குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை என்ன நன்றி மீண்டும் சந்திப்போம்